ओ प्रपन्न तोत्र पिजाताय तोत्रेत्रणये ज्ञान मुद्रा कृष्णा गीतामतुहे नम अदेष्टावूता भगवान श्री निरहंकार இந்த பதிமூணாவது ஸ்லோகத்தில் இருந்து ஸ்லோகம் வரைக்கும் பராபக்தனுடைய லக்ஷணங்களை சொல்லி இருபதாவது ஸ்லோகத்திலே இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ண போகிறார் நேற்றுக்கு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க தொடங்கி இருக்கிறோம் பராபக்தன் என்று சொல்லப்படுகின்ற ஞான ஞானத்திலே உறுதியாக இருக்கிறவன் ஸ்தித பிரஜன் உயிர்களையும் எதனையும் அவன் வெறுப்பதில்லை சர்வபூதா நாம் அத்வேஷ்டா எந்த பொருள்களையும் எந்த சூழ்நிலைகளையும் எந்த உறவுகளையும் மக்களையும் அவன் வெறுப்பது கிடையாது மறைமுகமாக நாம் போட்டுக்கணும் யாரையும் விரும்புவதும் கிடையாது அத்வேஷ்டான்னு சொன்னால் இல்லாமல் இருப்பவன் அர்த்தம் எந்த உயிரை குறித்தும் அவனுக்கு சிறிதளவும் துவேஷம் என்பது இல்லை அது மட்டுமல்ல மைத்ரஹா சந்தோஷமாக இருக்கின்றவர்களிடத்திலே தன்னை அணுகுகின்றவர்களிடத்திலே ஏதோ புதிதாக பழகுபவர்கள் போல அவன் இருக்க மாட்டான் எல்லோரையும் ஏற்கனவே பார்த்தது போல பழகியவர்கள் போலத்தான் அவன் பழகுவான் யாரையும் வேறாக கருத மாட்டான் எல்லோரிடத்திலும் நண்பனைப் போன்று நடந்து கொள்வான் மித்ரபாவம் அதான் மைத்ராஹா என்று சொல்லப்பட்டிருக்கிறது எல்லோரிடத்திலும் அதுக்காக எல்லோரிடத்திலும் போய் போய் இல்லை தன்னிடம் தன்னை சார்ந்திருக்கின்றவர்களிடத்திலே அவன் எப்பொழுதும் அன்பை வெளிப்படுத்தி நட்புடையவனாக எல்லோருக்கும் நன்மை செய்கின்றவனாக அவன் விளங்குவான் அவன் தத்துவங்களை நன்கு அறிந்திருந்தாலும் உலகியல் வாழ்க்கையிலே அறத்தை நன்றாக கடைப்பிடித்து நல்ல குணங்களை உடையவனாய் எல்லோருக்கும் நண்பனாய் அவன் விளங்குவான் அது மாத்திரம் அல்ல கருணகா என்பது அடுத்த சொல் துன்பப்படுகின்றவர்களிடத்திலே இரக்கத்தை வெளிப்படுத்தி அவர்களுக்கு எவ்வளவு இயலுமோ அவ்வளவு தூரம் உதவிகளை செய்வதிலும் அவன் கருத்து செலுத்துவான் சர்வபூத ஒரு குணத்தை பகவான் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறார் அனைத்து உயிர்களிடத்திலும் அனைத்து உடல்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உயிர்களிடத்திலும் அவன் நன்மையை செய்வதில் மகிழ்ச்சி அடைகின்றான் அப்படின்னு சொல்லுகிறார் எவ்வுயிரும் என்னுயிர் போல் இறங்க திருக்கருணை செய்ய வேண்டும் என்று தாயுமானவர் கடவுளிடம் பிரார்த்தனை செய்வதைப் போல இவன் துன்பப்படுகின்றவர்களே இரக்கத்தை காட்டுகிறான் கருணை உடையவனாக இருக்கிறான் கருணை ஏவச்ச ஏவன்னா நிச்சயமா அவன் கருணை உடையவன்தான் நிச்சயமா அவன் நண்பனாகத்தான் நடந்து கொள்ளுகிறான் அவன் யாரையும் வெறுப்பதும் இல்லை அவனுக்கு என்னுடையதுங்கிற எண்ணம் கிடையாது நிர்மமாகா நிரகங்காரகா யான் என்கின்ற எண்ணம் இல்லை இந்த யான் என்கின்ற எண்ணமும் எனது என்கின்ற எண்ணமும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது முதல் எண்ணம் யான் நான் எனதுங்கிற என்னுடையது நான் மனிதன் என்னுடைய உடைமை பொருள்கள் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்கிறோம் ஆனால் உண்மையில் நான் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பரம்பொருள் தத்துவம் அப்படிங்கிற அந்த பெரிய உண்மையை நிற்குண தத்துவத்தை உணர்ந்தவன் இந்த சிறு குறுகிய நான் எனது என்கின்ற எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனை செயல்படுத்த மாட்டான் யான் எனது என்கின்ற எண்ணங்களெல்லாம் அவனுக்கு ஆழமாக கிடையாது எல்லோரிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டுமென்றால் நண்பனாக நடந்து கொள்ள வேண்டுமென்றால் இரக்கத்தை வெளிப்படுத்த வேண்டுமென்றால் தன்னுணர்வு தேவைதான் ஆனால் அதே சமயம் தத்துவ ஆராய்ச்சியினால் கிடைத்த ஞானத்தினால் அவன் யான் எனது என்கின்ற எண்ணங்களுடைய ஆழத்திலிருந்து விடுபட்டிருக்கிறான் அவனுக்கு தன்னுணர்வோ தன் உனைப்போ முக்கியத்துவம் உடையதாக இல்லை என்பது கருத்து இண்டிவிஜுவாலிட்டி ஈகோன்னெலாம் சொல்லுகிறோமே அதெல்லாம் அவனுக்கு கிடையாது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களும் இறைவனுடையது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால யான் எனது என்பதிலிருந்து விடுபட்டவன் நிர்மமோ நிரகங்காரஹா அடுத்தது என்னென்னா சமதுக்க இன்பத்திலும் துன்பத்திலும் அவன் அசையாதவனாக சமமான மனநிலை விருப்பு வெறுப்பற்றவனாக இருக்கிறான் அவன் இன்பத்தை விரும்புவதும் இல்லை இன்பத்தை வெறுப்பதும் இல்லை துன்பத்தை யாரும் விரும்ப போறதில்லை ஒருவேளை வைத்துக் கொண்டா கூட துன்பத்தையும் விரும்புவதும் இல்லை வெறுப்பதும் இல்லை இன்பத் துன்பங்களிலே அவனுக்கு விருப்பு வெறுப்பு இல்லை எனவே இன்பத் துன்பங்கள் அவனுடைய உள்ளத்தை தாக்க இயலுவதில்லை ஆகவே அந்த ஞானத்தின் வலிமையினால் சமமாக இருக்கிறான் சமதுக்க சுகா துன்பமோ இன்பமோ அவனுடைய தினசிறி வாழ்க்கை நடைமுறையை சிறிதளவும் தாக்க இயலாது அடுத்தது கமி ஷமி என்றால் பொறுமை உடையவன் ஆற்றல் உடையவன் சூழ்நிலைகளை மனிதர்களின் இயல்புகளை வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளை எல்லாவற்றையும் அவன் நன்றாகப் பொறுத்துக்கொள்கிறான் அக துன்பம் தருபவர்களை அவன் பொறுத்துக்கொள்கிறான் இதெல்லாம் தான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இதெல்லாம் பராபக்தனுடைய இலக்கணம் எவரையும் வெறுப்பதில்லை நண்பனாக இருக்கிறான் கருணையுடையவனாக இருக்கிறான் என்னுடையது என்கின்ற எண்ணமும் நான் என்கின்ற எண்ணமும் அவனுக்கு ஆழமாக இல்லை மேலெழுந்த வாரியாக அந்த எண்ணங்களினுடைய தன்மைகளை கையாளுகிறான் இன்பத் துன்பங்களால் அவன் பாதிக்கப்படுவதில்லை சமமான மனநிலையோடு இருக்கிறான் எப்பொழுதும் பொறுமையே வடிவெடுத்தவனாக அமைதியை வழிவடுத்தவனாக அவன் இருக்கிறான் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் சமது எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் ஓம்காரானந்தர் அவர்களுடைய